அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் பிறமொழி பாடல்கள் வரிசையில் தெலுங்கு பாடல்கள் உங்களை மகிழ்வித்து வருவதை அறிந்து மகிழ்ச்சி கொள்கின்றேன் பக்கத்து மாநிலத்தின் திரை வளர்ச்சியை உங்களுக்கு தெரிவிக்கும் பணியாக இதை நான் எண்ணிக்கொள்கிறேன் இதோ நேயர்களே இன்றைய பாடல் கவிஞர்களில் சிலர் தொடர்ந்து அதனையே முழு நேர தொழிலாக கொண்டு திரைத்துறையிலே பாடலாசிரியர்களாக செயல்பட்டு வருகின்றனர் இன்னும் சிலர் வாய்ப்பு கிடைக்கும் தங்களுக்கு வருகின்ற சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப எழுதி தந்துவிட்டு தத்தமது சொந்த தொழிலில் ஈடுபட்டு விடுகின்றனர் இதில் எல்லோருமே முன்னேறி பழி சென்று பிரகாசித்து விடலாம் என்பதெல்லாம் எலாத காரியம் இந்நிலையில் முழு நேர பாடலாசிரியராக இல்லாமல் திரைத் திரைத்துறையில் கதை வசனகர்த்தாவாக கர்த்தாவாக துணை இயக்குநராக இன்னமும் அது சார்ந்த பணிகளிலே தம்மை ஒப்புவித்து கொண்டு இயங்கி வருபவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் அவர்களில் ஒரே பாடல் மூலமாகவே தன்னை பலரும் கவனிக்குமாறு அடையாளம் காட்டிய கவிஞர்களும் வெகு அபூர்வமாக ார்கள் அப்படிப்பட்ட பாடல் ஒன்றைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் தரையிருக்கிறேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் எனும் படத்தில் இடம்பெற்ற ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் என்னும் பாடலை இயற்றியவர் அந்த படத்தின் துணை இயக்குநர்களில் ஒருவர் எஸ் ராஜ்குமாரின் இசையில் அமைந்த அந்த பாடல் அந்த படத்திலே நாயகன் நாயகி என இருவருமே வெவ்வேறு சூழல்களில் பாடுவதாக இருமுறை இடம்பெறுகின்ற சிறப்பையும் பெற்றது தமிழிலே கார்த்திக்கும் ரோஜாவும் நடித்து வெற்றி பெற்ற அந்த படம் தெலுங்கு மொழிக்கும் சென்று ராஜா எனும் பெயரை சூட்டிக்கொண்டு ஆந்திராவிலும் பரவலான வசூலை குவித்தது தமிழில் ஜனரஞ்சக ரீதியாகவும் ரசிக்க வைக்கும் முறையிலும் பலரையும் சிலாகிக்க வைத்த அந்த பாடல் ஏதோ ஒக ராகம் என தெலுங்கில் ஒலித்து வரவேற்பினை அள்ளிக்கொண்டது நடிகர் வெங்கடேஷ் சௌந்தர்யாவிடம் கொண்ட நேசத்தை வெளிப்படுத்தி பாடும் இந்த பாடற்காட்சியானது மிக அருமையாக எடுக்கப்பட்டு பாராட்டுதல்களை பெற்றது காதல் உணர்வுகளுக்கு ஒரு தடையாக இல்லாமல் ராகமும் தாளமுமாக இய்ந்து பாடலுக்கு மெருகு சேர்க்கும் என்பதற்கு இந்த பாடல் தக்கதொரு உதாரணம் என்றே கூறலாம் தமிழில் அந்த பாடலை கேட்டு ரசித்து மனங்களிலே பதித்து நேயர்களே இதோ தெலுங்கில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பாடல் உங்களை தேடி வந்து ஒலிக்கின்றது ஏதோரா அனுரா ஜாபக்கூடாது ஏதோ கரம் பிடிச்சி வேளா எதரோ நிதே கத நே க துளசி மொக்கோ நீ பிழிச்சி வேதரும் நிரூபிச்சே கதலின் கதில் மெரிசே தாரலோ நீ சோ புலுக்கா பட்டம் இல்லை गज सी प्रतिहलेलो नी आशाल्यम कपकम कोमलु निंदी पन्न नी रूपम चापकमे पदविपयना ती पेरी चिलपिं चापकम मरभुरानी नी तेवी मधुना चापकम एरु वगरागं पिलिची நெரு ஒனிது நின்று கடலिन्न ஒவிலை நாச்சு புலகருளல திருதீபம் వెలిగేరా నా ఊపిరి ఈగలలో నన్నం ఫలివేరా నా పఖాలి మే మరకు నా పఖాలి మే కూకు No! <laughs>